ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஆச்சாரங்கிற தலைப்பில் நம்முடைய தர்மங்களை விரிவாக பார்த்தோம் இன்னும் பார்க்க வேண்டிய ஆச்சாரங்கள் நிறைய இருக்குது அதை அவ்வப்பொழுது சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல் பார்க்க போகிறோம் இப்போது அடுத்ததாக ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியதான பித்திருக்கர்மாவை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு நாற்பது சம்ஸ்காரங்கள்னு வகுத்து கொடுத்துருக்கா ஒரு புருஷன்னு இருந்தான்னா இந்த நாற்பது சம்ஸ்காரங்களும் அவனுக்கு ஆயிருக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் என்னென்னா அதாவது ஸ்மார்த்த கர்மாக்கள் பதினாலு ஸ்ரௌத்த கர்மாக்கள் இருபத்தாறு அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கா ஸ்மார்த்த கர்மாக்கள்னா மகரிஷிகள் ஸ்மிருதிகள்னு சொல்லக்கூடியதான நம்முடைய தர்மசாஸ்திரத்திலேயே வகுத்து கொடுத்ததுக்கு ஸ்மார்த்த கர்மாக்கள்னு பேர் வேதமே நேரடியாக நமக்கு சொல்கிற கர்மாக்களுக்கு ஸ்ரௌத்த கர்மாக்கள்னு பேர் ஸ்மார்த்த கர்மாக்கள் 14 என்னென்னா கர்ப்பாதானம் பும்சுவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம் வேத விரதங்கள் நாலு அதாவது பிராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம்னு நான்கு விரதங்கள் சமாவர்த்தனம் விவாகம் இந்த பதினாலுக்கும் ஸ்மார்த்த கர்மாக்கள்னு பேர் அப்புறம் ஸ்ரௌத்த கர்மாக்கள் அதாவது பஞ்சமஹம் தேவையம் பித்திரும் பூத்தயம் மனுஷயம் ப்ரமய்ஞம் அஞ்சு பரம் ஏழு பாக்கள் அதாவது அஷ்ட ஸ்தலீப்பாக்கம் மாசிஸ்வணி ஆகிரீ சைத்திரி ஆஸ்வயுன் ஏழு பாக்கள் பிறகு ஆதானம் அக்னிஹோத்திரம் தரிசபூர்ணமாசம் ஆக்ரஜனம் சாதுர்மாசியம் பசுபந்தம் சௌத்ராமணி இந்த ஏழுக்கும் ஹவிரயஜங்கள்னு பேர் அதற்கப்புறம் சோமயாகங்கள் ஏழு அக்னிஷ்டோமம் அத்தியக்னிஷ்டோமம் உக்தியம் ஷோடசி அதிராத்திரம் வாஜபேயம் அப்தோரியாமம் அப்படின்னு ஏழு சோம யாகங்கள் இவை அனைத்துக்கும் தான் சம்ஸ்காரங்கள்னு பேர் இவைகள் மொத்தம் நாற்பது இந்த நாற்பது சம்ஸ்காரங்களும் என்னென்ன அவைகளை எப்படி செய்யணும் அத அவைகளுக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறத பின்னாடி விரிவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக ஆரம்பமாக உள்ளது இந்த ஸ்ராத்தம்ங்கிறது ஏன்னா சம்ஸ்காரங்கள் எது ஆரம்பித்தாலும் பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாசயித்வா அப்படின்னு தான் நாபஸ்தம்பாச்சாரியால் ஆரம்பிக்கிறார் பிராமணான் போஜயித்வா அப்படின்னா நாந்தி ஸ்ராத்தம் முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்கிறார் எந்த கர்மாவை எடுத்துட்டாலும் நாந்தின்னு முதல்ல உண்டு அந்த நாந்திங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஒரு ஸ்ராத்தத்துக்கு நாந்தின்னு பேர் நாந்தி ஸ்ராத்தம்னு சொல்கிறது அப்படி எந்த ஒரு கர்மாவை நாம் செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல நாம் செய்ய வேண்டியது பித்திருக்களை உத்தேசித்து ஒரு ஸ்ராத்தம் பண்ணிக்கணும் அப்படி அனைத்துக்கும் அடிப்படையாக இந்த ஸ்ராத்தம்ங்கிறது இருக்கிறதுனால அந்த ஸ்ராத்தத்தை பற்றி நாம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் மேலும் இப்போது சமீபத்தில் மகாலய பக்ஷம் வரப்போகிறது அதற்கும் சௌகரியமாக இருக்குங்கிறதுனால இந்த ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்ராத்த கர்மாப பத்தி அதாவது ஸ்ராத்தம்னா என்ன அந்த ஸ்ராத்தத்தை யாரை உத்தேசித்து நாம் செய்யணும் இந்த ஸ்ராங்கிறத எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் அதை ஏன் செய்யணும் இந்த ஸ்ராத்தத்துக்கு என்ன பலன் இந்த ஸ்ராத்த பித்தருக்களுக்கு எப்படி போய் சேர்றது பித்திருக்கள் நமக்கு எப்படி அந்த பலனை கொடுக்குறா இவைகளுக்கெல்லாம் உள்ள சரித்திரங்கள் புராணங்களில் அப்படி விரிவாக இந்த ஸ்ராத்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் இவைகளை விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்த வரக்கூடியதான உபன்யாசங்களில் அதற்கு முன்னாடி இந்த ஸ்ராத்தம்ங்கிறது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பித்திருக்கள்லாம் எங்கே இருக்கா அவர்களுக்கு இந்த ஸ்ராத்தம் எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு ஒவ்வொரு மனுஷனும் எங்கே போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா வாழ்கிற வரைக்கும் நமக்கு தெரியுது அவன் நம்மோடு பேசின்னு இருக்கான் சாப்பிட்டுருக்கான் நாம் பேசுகிறத கேட்டுட்ருக்கான் இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் காலமான பிறகு அந்த நம்மள்கிட்ட பேசிட்டு இருந்தவன் எங்கே போனான் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி நம்முடைய புராணங்கள் நம்முடைய நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்கள் அத்தனைக்கும் சரித்திரம் மூலமாக நமக்கு விரிவாக எடுத்து சொல்கிறது அதில் இந்த ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தை விட்டு போகிறபோது அவன் எங்கே போகிறான் எப்படி போகிறான் திரும்ப இந்த உலகத்துக்கு எப்படி வரான் நாம் அவர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான கர்மாக்களை அவர்கள் எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு விரிவாக எடுத்து சொல்கிறது கருட புராணம் ரொம்ப முக்கியமான ஒரு புராணத்தில் கருட புராணமும் உண்ணும் அந்த கருட புராணம்தான் நமக்கு இந்த அபர கர்மாக்களுடைய முக்கியத்துவங்கள் பித்திருக்களுடைய முக்கியத்துவம் இவைகளை விரிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த பிதற்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தினுடைய பெருமைகள் அத்தனை புராணங்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு புராணம் அப்படின்னு சொன்னால் அதில் அஞ்சு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அந்த அஞ்சில் பித்தக்களுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கணும் இந்த ஸ்ராத்தங்கள் எப்படி பண்ணணும் இந்த ஸ்ராத்தினுடைய பெருமைகள் இவைகள் சொல் சொல்லியிருக்கணும் அப்படி எங்கே சொல்லியிருக்கோ அதுக்குத்தான் புராணம்னு பேர் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி அத்தனை புராணங்கள்லேயுமே ஸ்ராத்தினுடைய பெருமைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு அங்கங்களுக்கு சரித்திரங்கள் சொல்லப்படுறது அதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதில் இப்போது ஒவ்வொரு ஜீவனும் புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற்போல் இந்த லோகத்தில் வாழறான் அவன் வாழ்ந்து முடித்த பிறகு எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டால் அதற்கு கருட புராணம் நமக்கு பதில் சொல்கிறது கருட புராணம் என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறத கருட புராணம் எப்படி சொல்கிறதுங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்